பலமம் என்று சொல்லக்கூடியது ஒன்றே ஒரே வசுதான் புத்திரா சிசனே எல்லாமாகி எல்லா பொருளுமாகி பூரணமாக இணங்கும் முழுமையாக காணப்படுகின்றது இத்தில் இப்படிப்பட்ட வசுவில் வேறான பேதம் இதற்கு புறம்பான வேறுபாடு எவ்வளவும் இல்லை என்றும் எவ்வளவும் இல்லை எப்போதும் சிறிய அளவுக்குள்ள இல்லை ஆகவே அத்வயம் என்று சொன்னால் ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் இதை சாதி நிச்சல்தாஸ் விசால சார்த்து எழுதுனார் அத்வயத்துக்கு புறம்பாக எழுதின அந்த அவிஷ்டாத்ய எழுதினார் ராமானுஜர் வீண் சிரமப்பட்டார் எழுதுனார் வீடு சிரமப்பட்டார் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறார் எதுக்கு அவர் கஷ்டப்பட்டார் பாவம் இங்கேருந்து காஷ்மீரில் நடந்து போயிருக்கார் வரும்போது அது நூல் பிரமாணமான நூல் கிடைச்சி கடை கிடைக்கும் அப்படின்னு போயிட்டாங்க அப்புறம் மீண்டும் கொண்டு வந்து அந்த கூரத்தாழ்வார் மரணம் பண்ணதுனால சொன்னார் புறா சொன்னார்கள் பாய் சொன்னார் யாருகிட்டாங்க அப்படின்னு எழுதுனார் வீழ் சிரமப்பட்டார்கள் எல்லாம் எழுதுனார்கள் அஜயது புறம்பா எழுதலாம் வீழ் சிரமங்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு பிடிபடலே ஒன்று இருக்கட்டும் ஈஸ்வர சங்கல்பம் அந்த காலத்துக்கு அப்படி இருக்குது ஏன்னா அத்வைதம் புரிகிறதில்லை சுத்தாந்த கண்ணணம் இல்லாத மனதுக்கெல்லாம் புரியாது அத் அப்பிடிப்படை அந்தங்கள் தான் மிகுதியாக இருக்குது அதாவது கீழ்பட்டவர்கள் கொஞ்சம் பயன்படும் பயன்படுத்தட்டுமேங்கிறதுக்காக பக்திமார்க்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுறாரு அது விட புரியல பிற்காலத்தில் துவைதம் புரியட்டுமேங்கிறதுக்காக தான் இந்த பத்வாச்சாரியாரோட கண்ணபரான பக்தியை வலியுறுத்தினார் அப்படி இந்த மூன்று மார்க்கங்களும் தேவைப்படுகின்றன என்பது கருத்து மூன்று மார்க்களிலையும் அவருடைய அதிகாரிக்கு பொறுத்து ஆண்டா அழிமை பாவனை அப்புறம் அதில் தீவிரமாக இருந்தால் இரநோடு ஒன்றியிருக்கிற பாவனை அதான் இஷ்டாத்வைதம் பிரபஞ்சமெல்லாம் மெத்தை பிரம்மன் சத்தியம்ங்கிற பாவனை அத்வைதம் இப்படிப்பட்ட பாவனைகளெல்லாம் படிக்கிறோமா இருக்கட்டும் ஈஸ்வர் சங்கல் மொழிய அது தவறு ஒன்றும் இல்லை ஆனாலும் அதுவே தான் கடைசியே இல்லை அது பிடிபடுறதுன்னா கஷ்டம்தான் கஷ்டமும் இல்லை சுத்தாந்தக்கணும் வந்து சுலபந்தான் பணக்காரங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்ன்னா அற்பமாக இருக்குது ஏழைகள் செய்யணுன்னா கஷ்டப்படுறாங்க ஒரு கல்யாணம் பண்ணால் ஏழைகளுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க பணக்காரன் உக்காலத்தில் காரியம் நடத்தலாம் போல பேசி சாமான்லாம் கொஞ்சம் சேர்ந்து போயிடும் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படி போல் சுத்தாந்த கண்ணணம் உடையவர்களுக்கு நல்லா பிடிபடுது அப்படி பிடிபடாத காரணத்தினால தான் இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறது இல்லையா விவரங்களும் இல்லை இருந்தாலும் அந்த கண சத்தியத்துக்கு பாடு போடணும் கர்மம் நிஷ்கா உபாசனை இதெல்லாம் செஞ்சு அதுங்கள சுத்தமாக அந்த மன சம்மதிக்குது அதுதான் காரணம் பிடிபடுறதுனால் சம்மதிக்குதுன்னு அர்த்தம் எல்லாரும் சம்மதிக்கிறது இல்லை அப்படி இல்லைன்னா பக்கி மாறமாக போட்டுங்கிறது ஆசிரங்கள் இடம் கொடுக்குது என்பது கருத்து இத்தில் வேளான இப்படிப்பட்ட ஒரு பொருளில் அந்நியமான பேதம் எவ்வளவும் இல்லை சிறிது கூட இல்லைன்னு இதை முன்னரையாக சொல்லி நான் அடுத்த பாடங்களில் விளக்கமாக சொல்ற தள்ளவும் கூட்டவும் தான் தகாததாய் தண்ணிற்கானாய் உள்ளவா தண்ணில் ஒன்றும் ஒன்றிலா பிரமும் ஒன்றேன் உள்ளிலும் வெளியிலும் எங்கும் ஒருமையாய் நிறைந்து நிற்கும் எள்ளலா வேணும் எத்தில் எது ஏ பேதமில்லை மீண்டும் சொல்கிறார் தள்ளவும் கூட்டவும் தான் தகாததாய் இந்த பிரம்மத்தை தள்ள முடியாது கூட்ட முடியாது ஏ வஸ்து ஒன்றாக இருக்கிறதுனால பரிபூர்ணமாகங்கள் இறந்திருக்கிறதுனால அது தள்ள முடியாது கூட்ட முடியாது அது எப்படி இருக்குது எங்கேயோ இருக்கா தண்ணில் தானாய் அது தனக்கு அண்ணியமாகவே தன்னுடைய அதிஷ்டான சுருமாவே இருக்கு அது தனக்கு அன்னியமாக கிடையவே கிடையாது உள்ளதாக தன்னில் ஒன்றும் ஒன்றிட ஒன்றிடா பிரமொன்றே ஆராய்ந்து பார்க்கும் இடத்து தன்னிடத்தில் எதுவுமே பொருந்துவதில்லை ஏன்னா பிரம்மம் சத்தியம் அதேவே பிரபஞ்சமும் சத்தியமாக இருந்தால் அது சம்மந்தப்படலாம் இது சம்மந்தப்படுறதுக்கு இல்லை மித்தியா தோசம் ஆனதுனால கற்பியூ சம்மந்தந்தான் சம்மந்தம் போல தோற்றம் வாசமாக கிடையாது அதனால ஒன்றும் ஒன்றிலா பொருந்திலா பிரமும் ஒன்றே உள்ளிலும் வெளியிலும் எங்கும் ஒருமையாய் நிறைந்து நிற்கும் சரி பற்றி உள்ளிலும் சீரத்துக்கு வெளியிலும் சரீரத்துக்கு வெளியில் எங்கும் இன்னும் பட்டு பத்து ஒருமையாய் ஒரே வஸ்துவாய் நிறைந்து பூரணமாய் நிற்கும் அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது எள்ளளவேனும் இத்தில் எழுதிய பேதம் இல்லை சிறிது எல் எள்ளு பிரமாணம் என்று சொன்னால் அர்த்தம் அந்த எள்ளளவு கூட பேதம் கிடையாது சினிமா திரையில காட்சிகள் எவ்வளவா இருந்தாலும் கூட ஒரு அள்ளு எள்ளு பிரமாணம் கூட அந்த திரைக்கும் காட்சிகளும் சம்பந்தமே கிடையாது அப்படிப்பட்ட நிலையம் இருக்குது விசாலத்தையும் பற்றி பார்த்தா அஞ்ஞானிகளுக்கு சத்தியம் நினச்சிக்கிட்டு மாலை போடுறான் பூ போடுறாங்களாம் அப்படி போகல ஆகவே விசாரதிக்கு எல்லாம் இத்தில் எழுதிய பேதம் இல்லை ஒரு பரம்புற இடத்துல நமர்வ தோஷங்கள் இருக்குது தோற்றமாத்தலுக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதை பற்றி வச்சு பார்த்துக்கணும் சினிமா துறையில் காட்சிகள் இருக்கத்தான் செய்யும் உண்மை போலவே இருக்கு அந்த நிகழ்ச்சிகளும் நமக்கு சுகத்துக்கும் கொடுக்கத்தான் செய்யுது கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்கவும் செய்கிறோம் அது ஒன்று சுவைப்பட செய்கிறோம் எவ்வளோ இருந்தாலும் கூட அது நித்தேகம் நிச்சயம் வரணும் அவ்வளோதான் போய் பொருள் அது சினிமா காட்சிகள் போய்தான் நிச்சயம் வந்தால் சினிமா ஞானம் வந்து அர்த்தம் இல்லைன்னு சினிமா ஞானம் இல்லை அவனுக்கு எல்லாம் சாஸ்திர அதிஷ்டான சொல்வார்கள் சொப்படுத்த எல்லா விவகாரங்களும் நடக்கத்தான் செய்யும் இதே போல தான் அங்கேயும் வர எல்லா ராஜ மந்திரி நகரம் அங்கே வியாதிகள் அங்கே வைத்தியங்கள் எல்லாம் உண்டு ஆனாலும் ஜாக்கிரதை வந்த பிறகு அது மித்தே தான் அது இல்லை இருக்குன்னு ஒத்துக்கவே முடியாது ஒத்துக்கிறதா இருந்தால் அவனு துக்கதாக அர்த்தம் அவனுக்கு விளக்கம் தெரியற அர்த்தம் அப்படி சில பேர் ஒத்துக்கிறாங்க அதெல்லாம் கடைசியில் இப்போ ஜார் டிஷ்டர் அவ்வளோ இருந்தும் கூட அந்த காட்சிகள் நம்ம கண் முன்னால் அப்படியே வ வரிசையாக போகுது சொல்கிறோம் அப்படியே சொப்னத்தை ஆனால் அப்போது சொப்ன காலத்தில் இருக்க சத்திய புத்தி ஜாகிரதன் சொல்லும் போது இல்லை மித்தியாதி புத்தியாக இருக்குது அது மித்தியாதி புத்தியோடு தான் சொல்கிறோம் சத்திய புத்தியோடு சொல்கிறதே இல்லை சத்திய புத்தியோடு சொன்னாக்க அவன் விசாரம் இல்லாத அர்த்தம் ஆசை பிடிச்சான்னு அர்த்தம் அது கொஞ்சம் நாள் தான் அந்த ஆசை இருக்குது அப்புறம் கடிச்சி தாத்தி போயிடும் கண்டு சீட்டு விழுந்தால் சொப்பனம் கண்டான் சீட்டு வாங்கியிருக்கான் ஆசை இருக்குது ஒரு விழுவுழு நினச்சிக்கிட்டே இருக்கான் அது பற்றி பார்த்தா பேர் அது நம்பர் வரல அது சொப்பனும் பொய்யா போய்க்கான் அப்போ அப்போ தான் போஸ்கும் பொய்யா அப்படி போல் இந்த உலகத்தில் சொப்பன நமக்கு கொடுக்குறது அதுதான் எல்லா விவகாரங்கள் அங்கே நடக்கத்தான் செய்யும் வாசனை பிரகாரம் அதுன்னு சொல்லும் சொல்லப்படும் நாலு தோறும் காட்டிகிட்டு இருக்கார் அது விசாரதிஷ்டிக்கு பார்க்கும்போது அது ஒன்று சிறிது கூட எல்லளவேனும் வாஸ்தவம் இல்லை பிறகு என்ன வாஸ்தவம் கண்டு கொண்டிருந்த எவன் அவன் வாஸ்தவன் அவன் தான் ஜாகத்தில் இப்போ இந்த அவஸ்தை மாறி வந்த பிறகு சிந்தனை பண்ணுறது அவன்தான் அவன் தான் வாஸ்தவன் கண்டு கொண்டு அவன் போலவே ஒன்று இந்த சரீரம் போல சுத்திச்சு அதில் ஐயோ நான் துக்கப்படுகிறேன் சுகப்படுகிறேன்னு சொன்னானே அப்போ அவங்க எப்படி வாசகம் சொல்ல முடியும்னா கண்டு கொண்டிருக்கிற சாட்சி இருக்குது அது மாறலை அந்த விருத்தியினால் இந்த சரீரம் போல் ஒரு விருத்தி பரிணாமம் அடைஞ்சிருக்கு அதில் தான் விவகாரம் கிடையாது சாட்சிக்கு விவகாரம் கிடையாது ஆனால் அந்த சாட்சியில் இந்த ஆபாச பாகம் இருக்குது சாட்சி ஆபாச பாகம் பிரதிமச்சிருக்கு அது சரீரத்தில் அய்மானம் வச்சுருக்கு அய்மானம் வச்ச காரணத்தினால அது சரீரத்துக்கு வந்த சுகதுக்கங்களை எனதாக பாவித்தது அது ஜாகிரத வந்து ஐயோ நான் இப்படி கஷ்டப்பட்டேன் நான் இப்படி சுகப்பட்டேன் என்று சொல்வதற்கு காரணம் அந்த அய்மானம் தாங்க அதே தான் ஜாக்கிரவாசலையும் சாட்சிக்கும் ஆபாச பாகனுக்கும் எப்போது உண்டு அந்த காரணத்தில் அது ஏகத்தமாக இருந்தாலும் அஞ்ஞான காலத்தில் சரீரத்தில் அய்மானம் ஈடுகிறதுனால சரீரத்துக்கு வந்த சுகதுக்கங்களை நான் என்றும் எனது என்றும் விவகாரம் இதை மாற்றி அமைச்சாக்க ஞானமன்று பேர் எப்படி சரீரத்தில் சரீரத்துக்கு தான் ஆத்மா கிடையாது எப்படின்னு நினைக்கணும் அய்மானத்தினாலே சுகத்துக்க முடியாது அய்வானாலும் சுகத்துக்கமும் கிடையாது அது செய்யும் போக போகத்தான் செய்யும் அப்போது நான் எப்படி சாட்சியாக என்னுடைய சன்னிதான விசேஷத்தினாலே இந்த நிகழ்ச்சிகளெலாம் தோற்றிக்கொண்டிருக்கிறேன்னு இந்த ஜாகராவாசையிலையும் எப்படி விசாரம் பண்ணாக்கா அது தத்வானவன் பேர் அது திடமாச்சுன்னா பிரம்மஜாக்கிரம்னு பிறகு அப்போ மீண்டும் தோற்றுதே தனஜலம் போல் தோற்றுது அல்லது தெரிந்தவருக்கு தோற்றுவது தக்த படம் போல் அல்லால் பரஞ்சகம் காரியத்தில் பயன்படாது என்ற ஒரு நாள் தக்த படம் தகித்த படம் போல் தோற்று பெட்ரோஸ் வேண்டல் அது சாம்பல் தான் இருந்தாலும் விவகாரத்துக்கு எரி எரியும் போச்சு அவ்வளோதான் சூழத்தில் போயிடும் அதே போல் துணியை மடக்கி வச்சு எரித்து விட்டோம் பண்ண மடக்கணும் துணி அப்படியே தெரியும் கட்ட முடியாது தொட்டால் போயிச்சுக்கோம் அப்படி போல் இருக்குனா விவகாரம் அதுபோல் இந்த உலகத்தில் விசாரதிஷ்டிக்கு சொப்பனம் போல் இந்த உலகம் இருக்க வழியே அவசார திருஷ்டி கிடையாது சத்தியம் தான் அப்படிப்பட்ட ஒரு பாவனை விசாரத்தினால்தான் வரணும் வழியே வேறு மந்திர சந்தனங்கள் வர்றதில்லை அதனால தான் வேறான பேதம் எவ்வளவும் இல்லை என்று சொல்றது நிரஞ்சன நிறுவிகற்ப நிற்கள நுண்மையாகி விருந்த நிர்குணமாம் என்றால் விளம்பிவிடப்படாதாகி பொருந்திய வடிவமான பூரண பிரமம் என்றே இருந்தது அத்வயமாய் இத்தில் எவ்வளவும் பேதமில்லை நிரஞ்சன நிறுவிகற்ப நிற்கல நுண்மையாகி அஞ்சனம் ஆனால் இருட்டு இது அஞ்சனம் இருட்டில்லை நிறர் என்ன இல்லைன்னு அர்த்தம் அஞ்ஞானம் இல்லை மறைப்பில்லை இருட்டில்லை என்ற அர்த்தம் நிறுவிகற்பம் விகற்பங்கள் வேறுபாடுகள் பரிணாமங்கள் இது எந்த பரிணாமமும் கிடையாது நிற்கலம் வடிவம் எந்த வடிவமும் கிடையாது அதிசூட்சமாக இருக்குது எது எது சூட்சம்னு சொல்கிறோமோ அதை விட அதிக சூட்சமாக இருக்காது அப்போ இருக்கிறதுனால தான் அதுக்கு விளங்குது இல்லைன்னா விளங்காது விரிந்த நிற்குணமாய் விஸ்தாரமாக இருக்கின்ற குணங்கள் இருக்கின்றனவே சத்யநஜர் தமஸ் அது உட்பிரிவுகள் ஏராளம் ஆனால் இது அந்த அந்த அந்த சம்பந்தமும் கிடையாது மெர்குணம் ஒன்றால் விளம்பி விடப்படாதாகி ஒன்றினாலேயும் இது இப்படிப்பட்டது இது அப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அப்படி அநீவீச்சினையுமா அநிர்சியும் அல்ல இதற்கு வச்சனம் உண்டு என்ன இதுதான் சொல்கிறது தான் நிரஞ்சனம் நிறுவிகற்பம் நிற்கலம் இப்படிப்பட்ட வச்சனங்கள் எல்லாம் உண்டு இது எதிரே நேரடியாகவும் உண்டு சிவம் மங்களம் இப்படி சொல்கிறது நேரடியாக சொல்கிறது உண்டு அப்படிப்படாதா விடப்படாததாகி பொருந்திய வடிவமான அப்படி பொருந்திருக்கின்ற ஒரே வடிவமாக இருக்கும் இது வடிவம் இல்லாத மாய மாயா இது வடிவம் உள்ளது பூரண பரமொன்று பரிபூர்ணமாக பரம் ஒன்றே தான் இருக்கிறது இருந்தது ஒன்றிய இருந்தது அது என்ன அத்வியமாய் அது ரெண்டற்றதாய் இருக்கிறது இதில் இப்படிப்பட்ட வசத்தில் எவ்வளவும் பேதம் இல்லை சிறிது விட பேதம் கிடையாது அந்த வஸ்து அப்படிப்பட்ட வஸ்து பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபம் அது பிரம்மஸ்வரூபம் எங்கே இருக்குது சொல்லுங்க இல்லை நான் பேர் அதுவேராக போச்சு எல்லா கடைசியில் அவேதப்படுத்தி பார்க்கணும் அது அத்வைதமும் வேறு அப்போதான் அத்வேதம் வராது அத்வேதம்தான் அப்படின்னால ஒன்றிய இருந்தது அத்வைதமாய் இத்தில் எவ்வளவும் பேதம் இல்லை இப்போ நான் இல்லை நான் சொல்லம் வந்துருச்சு அப்படிப்பட்ட வருஷம் நானாயிருக்கிறேன்னு சொன்னாக்கம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் சித்தமும் வாக்கி சித்தமும் வாக்கியாவும் சென்று கோசரிக்க ஒண்ணான் சத்ததாய் சுத்த சித்தா சாரும் சித்தமான ஐநூத்தி முப்பத்தோறாம் போட்டு சித்தமும் வாக்கு யாவும் எப்போ சித்தமும் சித்தம்னா அந்த காரணம் வாக்கு வாக்கெந்திரியம் யாவும் அனைத்தும் சென்று கோரிக்க ஒா அது கிட்ட போய் கிரிக்க முடியாது கதா மனோவாசா மகோச்சராயணமாக மனதுக்கும் வாக்குக்கும் வாக்கினால் கிரகிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஒன்றா பொருந்தாத சத்ததாய் அப்படிப்பட்ட வஸ்துவாக இருக்குது சத்து வஸ்து இருப்பு வசதி சுத்த சித்தாய் அது மட்டும்தான் சித்த வடிவமாக இருக்கிறது இது அறிவு வடிவம் அந்த அறிவு எப்படி இருக்கு சுத்த சே சித்தம் சுத்த சித்தி சுத்தறிவு சுத்தறிவுன்ன என்ன அர்த்தம் இந்த மாயை மாயா காரிகள் சம்பந்தப்படாத எரிவது அப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது சாருமோர் ஓமை என்று பொருந்துகின்ற இதற்கு ஒரு ஓமான பிரமாணம் சொல்லாமன்னா சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் எங்கே நிறந்த வசுவாக இருக்கிறதுனால ஒரு சமானமான வஸ்துவோ குறைந்த வசுவோ மிஞ்சின வசுவோ கிடையாது ஓமானம் எப்படி சொல்கிறது சரி சத்து சொல்லாச்சு ஆனந்தம் நித்த ஆனந்தம் எப்போது ஆனந்தம் கொஞ்ச காலத்துக்கு வந்துட்டு விஷயானந்தம் மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு கடி போறதில்லாது ஆனந்தம் நித்த ஆனந்தம் நிகழ் சித்தமான விலங்கு கொண்டிருக்கின்ற சொத சித்தம் ஸ்வத ஆனால் இயல்பாக உள்ள சித்தமான நமக்கு நம் நமக்கு அனுபவமாக இருக்கின்ற அது அப்படிப்பட்ட அனுபவம் அத்வைய பிரமம் ரெண்டற்ற நம்முடைய உண்மை சொர்வமாக இருக்கின்ற பிரம்மந்தான் அப்படியே பிரம்மத்தின்கண் அனுபவமே பேதம் இல்லை தீர்ந்து பேதம் கிடையாது ஆகவே இந்த அச்சரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அபேதப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட வசு அப்படிங்கிற தியானம் இதெல்லாம் அனுசந்தானம் செய்யக்கூடிய வாக்கியங்கள் ஆகவே இது எதிரியாகவும் நேரடியாகவும் பல சொற்கள் உள்ளன அந்த சொற்களில் இதெல்லாம் சில சொற்கள் எடுத்து போட்டிருக்கார் சச்சிதானந்தம் என்பது நிரந்தரம் அதான் நித்தம் என்னார் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகிறதில்லை ஆனந்தம் ஆத்மா தேர் வேறு கிடையாது எப்படி இருக்கா நடை புத்தகங்க நம்ம உபதாங்கி ஆகிய சாந்தி தாந்தி அடைந்த மாதிகடாமே ஏகநர்த்தத்துவத்தை இருதயந்தனிலே அறிந்து பாகவாம் யோகத்தாலே பல சுகம் அடைந்தார்ோம் முப்பிரெண்டாவது இவளோ இலக்கணம் தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு சொன்னால் அதை ஞானிகள் அவர்கள் என்ன மேலான சுகம் அடைந்தார்கள் என்பதே சொல்கிறார் அவர் எப்படி வந்ததுன்னா போகமே தள்ளி இந்த விசாரத்தினாலே பொருளில் சுகமில்லைங்கிற விசாரம் வந்தால் தான் போக பாகியங்களை தள்ள முடியும் தள்ள முடியும் வேணும் ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் இல்லை பிரார்த்தம் இருந்தால் தள்ளுபடி பண்ணலாம் பிரார்த்தம் இல்லைன்னா இருக்கட்டும் அய்மானம் தான் விளைச்சொல்லுது அதுதான் சகல தியாகம் சரி தள்ள பிறகு கூட அந்த போக வாசனையும் எடுத்து அதில் வாசனை இருக்கு அந்த காலத்தில் அப்படி இருந்தால் இப்படி இருந்தோம் இப்படிலாம் கிடைக்கலையே இன்னும் ஏக்கம் இருக்கே நான் போக வாசனை போயது அதையும் விடணும் சரி பிரார்த்தனை சாரம் கிடைச்சது இப்போ நம்ம அது எதிர்பார்க்கப்படாது அப்படிங்கிற விளக்கம் ஏற்படணும் இப்போ கூட கிடைக்காதா கிடைச்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னா வாசனை அஞ்சிலமாக இருக்குதுன்னு அர்த்தம் விடுத்து இங்கே இந்த உலகத்தின் கண்ணே ஆகிய அதுக்கு என்ன இருக்குது சாந்தி தாந்தி அடைந்த சாந்தி ஆழ்கணண்டம் தாந்தி புறக்கலாதம் இதெல்லாம் முக்கியம் அவர் யார் மா எதிகள் தாமி சிறப்பு பொருந்திய எதிகள் சன்னியாசிகளும் அர்த்தம் அத்தகைய சன்னியாசிகளானவர்கள் சன்னியாசி என்ன கிலோரத்தில் இருக்கோம்னா மான சன்னியாசின்னு பேர் புறத்தவர்களில் மானச பாகிய ரெண்டு சன்னியாசம் பெற்றவள் அர்த்தம் அதாவது ரெண்டு பேரும் சன்னியாசம் இருந்தால் கூட பிரார்த்த அனுசாரமாக சில பேர்களுக்கு பாகி சன்னியாசம் பெற வாய்ப்பில்லை அவர்கள் உள்ளேயே மான சந்நியாசம் பெற்று இருக்கலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படியே பண்ணலாம் அப்படிப்பட்ட எதிக ஏக நல் தத்துவத்தை எங்கு நிறைந்திருக்கின்ற மேலே சொல்லப்பட்ட பாடல்கள் மூலமாக ஒரே தத்துவம்தான் அணுவம் வேதமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம உத்தவானதை ஹதயந்தனில் அறிந்து அது அந்த கணத்தில் விசாரித்து நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு பகவான் யோகிக்கு பக்குவடைந்த அந்த யோகி யோகிக்கு யோகத்தாலே அந்த யோகத்தாலே என்ன ஞான யோகத்தினாலே பரசுகம் அடைந்தார் அன்றோ அல்லவா அல்லார் அவர் வேளாலும் சூற்றி அட அடைந்தார்கள் ஆக சாந்தி தாந்தி மிக முக்கியங்கிறார் சாந்தி என்ன அக்கணதண்டம் சமஸ சம்பத்தியில் இது முதல் ரெண்டு தாந்தி புறக்கணதண்டம் சமம் தமிழ் செகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் என்று சொல்லப்படுது ரெண்டு சொன்னதுனால ரெண்டு மட்டுமல்ல ஆளும் சேர்த்திக்கணும் இன்னும் நாளும் சேர்த்துக்க வேண்டியதுதான் அதனால் இந்த மாதிரி சாதனங்கள் எவ்வளோக்கெவ்வளோ இருக்கு அவ்வளோக்கெவளும் ஞானமாக இருக்கிறதுக்கு முக்கியம் உண்டு சாதனங்கள் தான் முக்கியம் சாதன இஞ்சி ஒன்றே சாதிப்பாக உலகில்லை எந்த காரியத்துக்கும் சாதனம் விளையாட முடிய முடியாது கணக்கு எழுதுகிற முடிச்சால் பேனா முக்கியமானது பேனாவில் மை இருக்கணும் அது பேனாவும் தேயாமல் இருக்கணும் இருந்தால் தான் எழு சுத்தமாக இருக்கும் இவ்வளோ சாதனம் வேண்டும் பேனா இல்லை ஒன்று வேலை நான் கணக்கு வேலை பார்க்குறேன் முடியுமா எதில் எழுதுறது கணக்கு வேலை பார்க்குறது அதே போல் வரவேற்றுறான்ஜின்னாக்க அவங்களுக்கு ஒரு கோடாலி ஒரு கம்பு அது கூறுமையும் இருக்கணும் வேறு மொக்கை கோடாலி வச்சிக்கிட்டு எட்ட முடியுமா ஆப்பை சமிட்டி இத்தனை வச்சுக்கணும் அது முடியாது சித்திரம் விடுவொடன்னா சித்திரை தூரிகை வர்ணங்கள் படுவாக்கள் சித்திர ஞானம் எல்லாம் இருக்கணும் சாதனங்கள்னு பெரும் அப்படி சாதனம் இருக்கணும் அதே ஞான மார்க்கத்தில் அத்வைத மார்க்கம் வந்திருக்கோன்னா விவேக வைராக்கியம் சமரச சம்பத்தி மூச்சு சாதனங்கள் இருக்கணும் அதன் பிறகு சிறுவனம நித்தியாசனம் இல்லை அவை வரைந்தே வந்திருந்தால் இந்த ஜென்மத்திலே ஞானம் வரும் இல்லைன்னா ஏ சொங்காரியம் மூணு நிலையே வந்தாக மூணு நிலையிலே வரும் அதான் அதிகாரி மந்தள் மத்தியமன் தீவிரம் தீவிரன்னு சொல்லக்கூடிய அதிகாரி பிரிக்கிறது அதனால அப்படி இருக்கிறதுனாலே அதான் இங்கே சொல்கிறார் அப்படிப்பட்ட எதிகளுக்கு இது கிடைக்கும் என்பது இங்கே ஆதலால் பாலனீயும் அகண்டவான் அந்தமான வேதமில் நின்ஸ்வரூபா பிரம தத்துவம் அறிந்தே ஏதமாம் நின் மனத்தால் இங்கு கற்பித்தமாக வேதமாம் பந்தம் நீங்கி பேறு பெற்றவனாய் நிற்பாயே ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது சொல்லப்பட்ட அந்த முறைமை கொண்டு ஆதலால் பால சிஷனே நீயும் நீ அகண்டானபடமாக தான் இருக்கிறாய் இப்போ அஞ்ஞான காலத்தில் நீ பந்தப்பட்டவனாக அபியாசியாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட நீயும் அகண்ட ஆனந்தமான கண்டமில்லாதாயும் ஆனந்த வடிவமையோ ஆகும் இருக்கின்ற பேதமில் எந்தவிதமான வேறுபாடும் இல்லாத ஒரு உண்மைஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம் அறிந்தேன் இப்போ இதுக்கெல்லாம் இருக்கின்ற பிரம்மத்தின் உண்மை சுரூபத்தை தெரிஞ்சு கொண்டு ஏதமாம் நின்மனத்தால் குற்றம் பொருந்திய உன் மனத்தால் இங்கு கற்பித்த மோகமாம் பேதமா மோக பேதமாம் என்ன மனம் குற்றம் பொருந்திய மனம் என்ன தேக வாசனை லோகவாசனை சாஸ்திர வாசனை தம்பம் கர்வம் முதலில் அசுவாசனைகள் இதெல்லாம் ஏதாம் குற்றம் இதுதான் கெடுக்கிறது இது எதிரே வாசனை படகுன் மோக மயக்கம் இந்த மயக்கத்தையும் வந்தது தான் மோக பேதமாம் மோகத்தினால் வந்த பேதங்கள் இருக்கின்றனவே அது பேதங்கள் அது என்ன பண்ணும் அப்படிப்பட்ட பந்தம் நீங்கி அதுலேருந்து விடு பேர் பெற்றவனாயின்னு இருப்பாய் பிரம்ம பெற்றவனாய் அதான் பிரம்மத்தின் அடைவை உள்ளவனாய் நீ எப்போதுமே இதை சான்றுடையுமாயிருப்பாயாக என்று குருவான சிஷ்யனுக்கு விளக்கம் சொல்லி ஆசிர்வதிக்கிறார் சொல்லப்படும் நிறுவி கற்பகமேயான நிருமலச்சம் ஆதி கொண்டே ஒருமையாம் உன்ஸ்வரூபம் உணர்வதாம் திட்டியாலே மறுதரும் ஐயமின்றி மாசர நோக்குவாயே பிரியனே கேட்டவற்று பின்னரும் பேதியாதால் இருநூத்தி முப்பத்தி நாலாவது சொல்றார் நிறுவி கற்பகமேயான நிருமல சமாதி வண்டி இது எப்போது இதுக்கு அவதி பரியந்தம் சொன்னால் சமாதியில் வந்தால் தான் சில முடிஞ்சது அதன் பிறகு நித்தியாசன பரிபாக அவசியம் சவிக்கிற அதன் பிறகு நிர்மல் சமாதிக்கு போகணும் இது அது எப்போ வருதோ அப்போ தான் ஆலோசிக்கணும் நிருவிகற்பகமேயான விகற்பங்கள் இருக்கின்ற நிருமல சமாதி அதாவது இந்த தடையலாக இருக்கின்ற லயம் விட்சேபம் கஷாய சாஸ்வம் சொல்லக்கூடிய மலம் அத்தடைகளில் இல்லாத சமாதிய கொண்டே ஒருமையாம் ஏகமாக இருக்கின்ற உள்ஸ்வரூபம் கூடிய உண்மைஸ்வரூபத்தை மறுவதாம் திட்டியாலே அறியக்கூடிய திஷ் பார்வை அந்த அறிவினாலே மறுள் தரும் ஐயம் என்று மயக்கத்தக்கூடிய சந்தேகங்கள் சிறிது இல்லாமல் சந்தேகம் எதுவரைக்கும் இருக்கு அதுவரைக்கும் திடஞானம் வராது சந்தேகம் முழும நீங்கனாவது திடஞான உண்டு இன்றி மாசர நோக்குவாயில் குற்றமில்லாமல் விசாரித்து பார்ப்பாயாகில் பிரிய அன்புக்குரிய சிஷனே நீ கேட்ட நீ இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டு வந்த வஸ்து அது பிரம்ம வஸ்துவானது பின்னரும் பேதியாதால் மீண்டும் உன்னை பேதப்படுத்தாது மயக்காது ஆகவே மயக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு இத்தனை காரியங்கள் செஞ்சாகணும் படிக்கிறவங்கள் படிக்கிறவன் தெரிந்து கொண்ட பிறகு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம் என்பது கருத்து தன்னுடை பொய்ய பொய்யவி தந்தபன் தம்பி இழுத்து துண்ணிய சச்சி தின்பம் சொல்லுவ நாம் தனையே சாரொன்னூல்கள் முகித்தி மா குரு வா குரு வசனமானும் பின்னற்வானுபூதி பெருகிய பிரமாணம் கான் இவை சொன்ன முன்னூற்றி முப்பத்தஞ்சாவது பாட்டில் இதுவரைக்கும் அத்வைத உபதேசம் அத்வைதம் ரெண்டல்ல என்பதை பற்றி தோண்பாட்டோடு முடிக்கிறார் அதன் பிறகு ஆரம்பம் தன்னிலை பொய்யவித்தை தந்த பந்தம் எடுத்து ஆத்மஸ்வரூபமான தனிடத்தில் அவித்தை இது பொய் பொய்யான அவித்தையானது நமக்கெல்லாம் பந்தத்தை கொடுத்தது அது பந்தத்திலிருந்து விடுத்து நீக்கம் செய்து துண்ணிய சர்ச்சித் இன்பம் சச்சிதானந்தம் அப்படிப்பட்ட சுரூபமான தனையே தாரன் அஜிட்டாலும் செய்தீன்னா சச்சியானந்தான் அப்படியே தச்சானது வடிவத்தையே நாம் சாரணும் அப்படி சாறுவதற்கு சாருவ நிமித்தமாக என்ன செய்யணும் மண் நிலை பெற்ற நன்னூல்கள் தற்சாசிரங்கள் அதாவது உபனிஷத்துக்கள் வேதாந்தம் முதலான யுக்தி நூல்களும் அதை நூலில் கிடைக்கக்கூடிய யுக்திகளும் ஏன்னா பொருந்துமாறுனு அர்த்தம் அப்படிப்பட்ட பொருந்தக்கூடிய அந்த பொருத்தங்களும் மா குரு வசனமானம் சிறப்பு பொருந்திய குரு வாக்கியங்களுடைய வாக்கியங்கள் பிரமாணம் அவருடைய வாக்கியங்கள் அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் அது பிரமாணமாக கொள்ளணும் அதன் பிறகு பின்னும் மறுபடியும் நல் சுவானுபூதி பெருகிய பிரமாணங்கான் என்னுடைய அனுபவத்துக்கு வரணும் குரு சாஸ்திரங்கள் மட்டும் இருந்தால் பார்த்தா அனுபவம் வரணும் அனுபவம் வந்தால் தான் பெறும் இன புறட்சம் தான் காணி தலம் போல் தோற்றம் மாத்திரம்தான் ஞானம் இருக்கக்கூடிய இடைஞானம் உண்டாகாது அப்படி தினஞானம் உண்டாகணும்னு சொன்னாக்க அனுபவத்துக்கான வழிகளெலாம் சபத்தம் சொல்லியிருக்கு குருவச்சமும் சொல்லியிருக்கு அதை பின்பற்றணும் செயல்படுத்தணும் என்பது கருத்து அப்படி செய்வோமே அந்த புரோட்ச ஞானமானது அவரோ ஞானம் உண்டாகும் ஒரு வருஷமே பின்பு அவரோட்சம் திறவைச்சாரம் ஞானம்மா முத்தியாம் தீரயி தெரிவாய் நார் இப்போ வருஷமாக இருக்கிற இதெல்லாம் பிரமாணங்களை கொண்டு தான் செய்யணும் அப்படியே எதுவுமே முடியாது அதாவது வெறும் யுக்தியில் மட்டும் முடியவில்லை அனுபவம் பிரமாணம் சூர்த்தி யுக்தி அனுபவம் மூன்றுக்கும் மற்ற பக்தி காண்டமோ கர்மகாண்டமோ உலகியல் லகி விஷயங்கள் இதெல்லாம் அவருக்குள்ள சுருதி உண்டு அதே மாதிரி யுக்தி உண்டு அனுபவத்து பொருந்தது சொர்க்கம் சொர்க்கம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தது சுருதியில் சரி அதற்கான வழிமுறைகளை யுக்திகள் பொருந்தும் எப்போ இங்கே எப்படி நல்லது செஞ்சால் சுகம் கிடைக்குதோ அப்படி சொர்க்கத்திலே சுகம் கிடைக்கும்போது யுக்தி தான் ஆனால் போய்ட்டு வந்தவங்க யார் போ அவன் கேட்கலாம் போயிட்டு வந்து யாராக இருந்தால் கேட்கலாம் என்னப்பா போயிட்டு வந்திருக்காங்க அப்போது மேல் போயிட்டு வர்றாங்க அவங்களும் கேட்கணும் மேல்நாடு விஷயம் எப்படின்னா சொல்கிறாங்க அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு யாராக ஒரு காரணம் அப்படியே அப்புறம் அதே போல் பக்திமான கைலாசத்துக்கு போயிட்டு வந்து யாராக இருக்காங்களா கைலா அது காரணம் எல்லாம் பிராணங்களை சொல்லியிருக்கேன் ஆழ்வாரெல்லாம் போயிட்டு வந் போனதாகவும் நாய்மான் போனதாக சொல்லப்பட்டிருக்க வழ இப்ப யாருக்காங்க இப்ப பெரிய பிரமாணங்கள் அது வர்றதுக்கு முன்தான் பசிவுடன் திருப்திதானும் ரோகம் எல்லா திறமையே முதலனைத்தும் தாங்கடா மயிலர உணர்வார் மற்றோர் வந்தவோர் அனுமானத்தால் வகுத்துள்ள விவை மதிப்பர் முந்நூற்றி ஐநூற்றி முப்பத்தாறாவது பாட்டு அடுத்த பாட்டு அவர் ரெண்டு பாடல்களில் பந்த மோட்சங்கள் அவரவர்களுக்கு அனுபவமே ஒழிய அடுத்தவர்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்ரீசம்பேத்தியம் பர சம்பேத்தியம்னு சொல்லுவாங்க தானாக அறியிறது பிறரும் அறிய ஓரளவுக்கு முடியும் என்பது அதுக்கு உதாரணமாக சொல்லி இப்போ பந்தமும் மோட்சமும் தான் பந்தம் என்பதும் மோட்சம் என்பது விடுபாடு என்பதும் பசியுடன் திருப்தி தானும் பசி இருக்கிறதும் திருப்தி அடைகிறதும் சிந்தையின் ரோகமில்லா திறமையே முதல் அனைத்தும் அதான் மனதின் கண்ணே துக்கம் துக்கமில்லா தன்மையும் இந்த சாமர்த்தியங்களெல்லாம் மயந்தன சிஷியனே தாங்கள் தாமே மயிலார உணர்வர் அவரவர்களை தான் விளக்கம் மொழி அடுத்தவங்க சொல்ல முடியும் எனக்கு பசி இருக்கா இல்லை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்கா யாராவது சொல்ல முடியுமா பசி இருக்கேன்னு சொல்ல முடியுமா அடுத்தவரை கேட்டேன் அவர்களால் தெரியும் பசியிருக்கணும் மற்றோர் அடுத்தவர்கள் வந்த ஓர் அனுமானத்தால் அவர்களுடைய சில குறிகள் பசிட்டு இருந்தாங்கன்னா சோழ்ந்து போயிருப்பாங்க அவர்கள் பேசிட்டு சரியாக வராது அவர்களெல்லாம் ஒட்டி போய் கிடக்கும் இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் அனுமானங்கள் இப்படி எனக்கும் இருந்திருக்கு அதனால் இதை கொண்டு அதை நிர்ணயிக்கலாம் என்ற ஒரு யுக்தி அனுமான ஒரு விக்தின்னு பேர் அந்த அர்த்தாபுத்தியோடு விக்தின்னு சொன்னாலும் சரி வந்தவோர் அனுமானத்தால் வகுத்துள்ள விவை மதிப்பர் இப்படி மேலே சொல்லப்பட்ட வந்த மோட்சம் ரோகங்கள் துக்கங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு மதிக்க முடியுமே உடைய முழுமையாக சொல்ல முடியும் அதை ஸ்ரீசம்பேத்தியம் பற சம்பேத்தியம் சொல்லுவாங்க தனக்கே விளங்குறது இதெல்லாம் பந்தம படித்தான் மோசியத்தை படித்தான் மற்ற லோகங்கள் துக்கங்கள் சுகங்கள் திருப்தி எல்லாம் தனக்கு தான் விளங்க வேண்டிய நான் திருப்தனாக இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இருக்கேனா இல்லையா யாராவது சொல்ல முடியுமா திருப்தனாக இருக்கேன்னு அவர் சொல்ல முடியாது இந்த மாதிரி தனக்கே அனுபவம் என்று சொல்லி நான் அடுத்த பாட்டில் தாட்டாந்தத்தில் விடாம சொல்ல சுருதிகள் பொதுவேயாக சொல்லிடும் எப்படித்தாய் குறவரும் அப்படித்தான் கூறுவர் சீடனேனம் பரசிவன் அருளால் தந்த பரமுணர் அனுபவத்தால் வரையிலா பவமாகின்ற வாரிதி கடக்க வேண்டும் இந்த பாட்டோட முடிக்கிறார் ரெண்டு பாட்டுக்கு சுருதிகள் பொதுவேயாக சொல்லிடும் எப்படி சுருதியானது பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால் அது கிரமமாக சொல்லியிருக்கு கர்மம் பக்தி ஞானம் ஞானகாண்டத்தில் பிரபஞ்சம் வித்யன்றம் பிரம்மசத்தியம் என்று சொல்லியிருக்கு என்பது க சொல்லப்பட்டிருக்கு அப்படி பொதுவையாக சொல்லிடும் எப்படி அப்படித்தாய் அதே குறைவரும் அப்படித்தானு கூறுவரும் அவர் சொன்னது தான் சொல்லுவாங்க போய் சொல்ல மாட்டாங்க பொய் சொல்கிற குருமார்கள் அதுவேற ஞானமாக உள்ள போய் சொல்ல தேவையில்லை அவர்களுக்கு பொருள் திருடமெல்லாம் போய் சொல்லித்தான் ஆகணும் அந்த தட்சனை உபதேசத்துக்கு நூறுரூவா இரநூறுவா ரேட்டு வச்சுக்கிட்டு செய்கிறாங்களோ அவங்க தான் போய் சொல்லுவாங்க ரேட்டு இல்லாத தத்துவஞான உபதேசத்துக்கு போய் சொல்ல தேவையில்லை அதனால்தான் பொதுவேயாக சொல்லிடும் எப்படி அப்படித்தாய் குறவரும் அப்படித்தான் கூறுவர் சிவடனே சிசனே நம் பரசிவன் அருளால் தந்த பாராமணர் அனுபவத்தால் பரமசிவனுடைய அருணுக்கு வந்தால் வேணும் எப்போதுமே எல்லாவற்றுக்கும் இறை நடக்காது லௌகி காரியம் என்னாலும் சரி ஞான மார்க்கமானாலும் சரி இரண்டு ஆறுகள் வேணும் அதுதான் பிரதானம் அதன் பிறகுதான் மற்ற குரு சாஸ்திரங்கள் அப்புறம் அந்த கணக்கு இதெல்லாம் பிறகுதான ஒழிய ஈஸ்வர்கள் தான் முதல் இடம் பெறணும் அதனால் தான் ஈஸ்வர வழிபாடு மிக முக்கியமானு சொல்கிறது பரமண அனுபவத்தால் வரையிலா பவமாகின்ற வாரதியை கடக்க வேண்டும் எல்லையில்லாத சம்சாரமாகின்ற சருமுத்திரமிற்கே சம்சார சாகரம் இதை தாண்ட வேண்டும் முடியாது அதனால் சுருதி எப்படி சொல்லிருக்கோ அப்படியே குருமூர்த்திகளும் விளக்கம் செய்கிறார்கள் அதை நாம் தெரிந்து கொண்டு சம்சார சாகரத்தை தாண்டுறதுக்கு முடி செய்தால் தான் முடியும் முடியாது முடியாது ஆகவே இது ரெண்டு வாடல்கள் இல்லை தான் வந்த மாற்றம் மற்ற உயாதி முதலானலாம் விளங்குத வழியா அநீருக்கு விளங்காது அது அதிகமாக போச்சேன்னா ஓரளவுக்கு விளங்கும் கொஞ்சமாக இருந்தே விளங்க அதுபோல் குரு சாஸ்திர வச்சனங்கள் முதலானவர்களை கொண்டு நம்முடைய அனுபவத்துக்கு வரணுமென்னு சொன்னால் நாம் தான் விசாரம் பண்ணி ஞானம் அடையினோடையோ அடுத்தவர்களுடைய சகாயத்தினாலேயோ அவர்களிடத்தில் உபதேசம் கேட்ட மாத்திரத்தில் வந்துடுறதில்லை ஆகவே விசாரம் செய்து ஞானம் வேண்டும் அப்போ இந்த சம்சார சாகரத்தைத் தாண்ட வேண்டும் தாண்ட முடியுமென் சொன்னார் சகலவேதாந்த நூலே சாரமா திட்டி மூன்று திகழும திட்டியாலே திருசியம் யாவும் நீக்கி நிகழும் திவிதா கண்ட நிருமல பிரமந்தன்னை அகமெனவர் எந்தவென்றான் அகண்டனாய் முத்தனாவன் ஐநூற்றி முப்பத்தெட்டாம் பாட்டில் சொல்கிறார் இப்போது இந்த அத்தியாயம் முப்பத்தி எட்டிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் வீட்டுத் திரையம் மூன்று விதமான பார்வைகள் நோக்கங்கள் பற்றி விளக்கி போகிறார் இது அத்வைத்துக்கு மிக முக்கியமானது சகல வேதாந்த நூலில் எல்லாவித உபநிஷத்துக்கள் அத்வைத்து போறக்கூடிய பணி சத்துக்கள் அனைத்தும் ஞானகாண்டம் அனைத்தும் சாரமாய் அதனுடைய திரண்ட கருத்தாய் திட்டி மூன்று பார்வைகள் மூன்று என்று திகழும் அப்படி விளங்கி கொண்டிருக்கின்றன அது திட்டியாலே அந்த மூன்று விதமான பார்வையினாலே திருசியம் யாவும் நீக்கி திருசிய தானல்ல தனதுமல்ல என்று முழுமையாக விடுபடுபாடு செய்யப்பட்டு நிகழும் அத்துவித அகண்ட நிருமல பிரமன் தன்னை ரெண்டற்றதாயும் கண்டமற்றதாயும் மலமற்றதாயம் உள்ள பிரமத்தை அகமென அறிந்தவென்றான் நான் என்று எவன் அறிந்தானோ அவன்தான் அகண்டனாய முத்தனாவான் அவன் அகண்ட சச்சியானந்த பரமம் என்று சொல்லக்கூடிய பாவனையினாலே விடுபட்டவனாவான் அப்படி ஒரு நில வரணும் என்று முன்னரையாக இந்த பாட்டை சொல்லி திருத்த என்ன பின்னால் வரப்போற பரவிய திட்டு மூன்றின் என்றாபதி மூன்றாம் இருமை தீர் இவைகளில் இலக்கணம் தியம்புவே இப்போ இந்த பாட்டில மூணு திருஷ்டிகளை பற்றி பெயர்கள் சொல்லி அதை அடுத்த பாடலும் விளக்குகிறேன் ஆரம்பிக்கிறார் ஐநூற்றி முப்பத்தொம்பது பாட்டு பறவைய திருஷ்டி மூன்றின் விஸ்தாரமாக இருக்கின்ற திருஷ்டிகள் அந்த பார்வைகளை மூன்றாக போக்கலாம் பகுப்பினை பகரலாம் அது கேப்பாயாக முதலாவது விரிவுரு வாததிஷ்டி விஸ்தாரமாக இருக்கின்ற வாததிஷ்டின் பேர் வாதம் வாதம்னா அதாவது கெடுக்கிறதுன்னு அர்த்தம் அந்த பொய் என்று நிச்சயித்து கெடுக்குது அது தனது சம்பந்தம் இல்லையான்னு கெடுப்பது வஷ்டி மித்யாதிருஷ்டி அப்படிப்பட்ட அந்த பொருளை மித்தியான்னு நிச்சயிக்கிறது தனது சம்பந்தம் இல்லையான்னு அது சொல்கிறது அப்படி நிச்சயிக்கிறது மற்றும் பிரிவு எலாம் நீக்கான் என்ற பிரலாவதிஷ்டி அது தனக்கு அன்னிமாயிருக்குங்கிற பாவனையை எடுத்து அனன்மையாக இருக்குங்கிற பாவனையை கொள்வது இப்படி மூன்றாம் இந்த மூன்று எதுக்கு என்ன படிக்கிறோம்னு அர்த்தம் இருமைதீர் இவைகடம் இலக்கணம் வியம்புவாமே துவைத நீக்கத்தை செய்யக்கூடிய இந்த மூட திருஷ்டிகளை பற்றி இலக்கணங்களை அடுத்த பாட என்று சொல்கிறேன் என்று ஆரம்புகிறான் மறுவையா சுளுத்தி போலும் மகத்தான தானு போலும் பிரமமாம் என்னிடத்தில் பிரிதி போர்காண்பதெல்லாம் ஒருவனு வேணுமில்லை உள்ளவன் நானே என்று நிருமல பார்வைதானே நிகழ்த்திய வாத திட்டு ஐநூற்றி நாற்பதாவது பாட்டு முதல்ல வாததிஷ்டியை பற்றி இந்த பாட்டில் வளர்க்குறார் மருவிய சொலுத்தி போலும் ஒவ்வொரு இவர்களுக்கும் சுளுத்தி அவசரம் பொருந்தி இருக்கிறது அதனால் பொருந்திய போல போலவும் மகத்தான தானு போலவும் நன்றாக ஊன்றி வைக்கப்பட்ட இடமாக இருக்கின்ற கம்பம் ஸ்தானென்ன கம்பம்னு அர்த்தம் ஸ்தானு போலும் எப்படி ஆடாம அசையாமல் இருக்கிறதோ அப்படி போல சுழித்தியில் ஆத்மாவானது எங்கும் சஞ்சலமில்லாமல் சுகம் வடிவமாகவே இருக்கிறது என்று அனுபவம் சுகமாக ஒன்றும் தெரியவில்லை என்ற அனுபவத்தோடு இருக்குது மற்ற பொருள்கள் அங்கே முக்கியமில்லை அதுபோலவும் என்று எழுந்துட்டா கொடுத்து பிரம்மமாம் என்னிடத்தில் பெரிதுவோர் காண்பதெல்லாம் இந்த பிரம்மசுரம் எப்படி இருக்குது எு ஒரே மாதிரி இருக்கு அது எந்த மாறுதலும் கிடையாது அப்படிப்பட்ட மாறுதலில்லாத பிரம்மத்தினத்தில் ஒரு அணுவேனும் இல்லை அணுப்பிரமாணம் கூட வேறு கிடையாது உள்ளவன் நானே நான் மட்டும்தான் இருக்கிறவங்களுடைய வேறு கிடையாது என்று இந்த பிரகாரம் நிர்மலா பார்வைதானே நான் மட்டும்தான் இருக்கிறேன் அதெல்லாம் இல்லவே இல்லை எல்விதா அத்வைதம் ரெண்டு அட்டில் இல்லைன்னு அர்த்தம் நிகழ்த்தியா வாதிட்டு அதான் வாதிட்டுன்னு அர்த்தம் வாதிட்டில் என்ன தன்னை மட்டும்தான் அங்கேயானம் பண்ணிக்கிறது அடுத்தது அங்கேயானம் பண்ணுறது இல்லை இதாக வாதிட்டு வாதம் பண்ணால் மித்திய அதாவது கெடுக்கணும்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா கெடுத்துறது வேணம்போ அப்படின்ட்டு தான் மட்டும் தான் இருக்கும் இருக்கணும்னு சொல்கிறேன் அப்போ பாருங்கள் தன்னை தவிர வேறு இல்லைங்கிற பாவனை வரதுன்னா இல்லேசான பாவனையே எல்லாத்தனை பேரை விட்டு விட்டு நான் மட்டும் இருக்கேன்னு என்னையாக இருந்தோம் எத்தனை பேர் இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்காங்க ஊரில் எடுத்தேன் ஏராளமாக இருக்காங்க கணக்கெடுத்த அறநூறு கோடி பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் மட்டும் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சரீரத்தை பேசுகிறதுல ஐஷ்டானத்தை பேசுகிறேன்னு அர்த்தம் ஐஷ்டான பரவம் ஒன்று தான் ரெண்டாவது கிடையாது ஆகாயம் போகல ஆகாயம் எல்லா உலகங்களுக்கும் இடம் கொடுத்தாலும் கூட ஒரே ஆகாயம்தான் இரண்டு பதினாலு லோகங்களுக்கு இடம் கொடுக்குது அது பதினாலு ஆகாயம் கிடையாது ஒரே ஆகாயம்தான் அப்படி போல் இரு பதினாலு லோகங்களில் உள்ள ஜீவர்களுக்கு எல்லாருக்கும் இடம் கொடுத்தாலும் கூட அந்த ஆகாயத்துக்கும் ஆகாயமாக இருக்கிற சிதா காசம் இருக்கே அது ஒன்று தான் ரெண்டு கிடையவே கிடையாது அது சொலுத்தி போல் சுளுத்தியில் தான் மட்டும்தானே ஒளியே வேறு எந்த பதார்த்தமும் கிடையாது அஞ்ஞானம் இன்னும் ஒன்றையும் தெரியல அஞ்ஞானம் இருக்குது அது அஞ்ஞானம் இருந்தாலும் அது தன்னை ஒன்றும் பாதிக்கிறதே இல்லை ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்கிறோமோ அதனால் சுகத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை பாருங்கள் அறிவுக்கும் பாதிப்பு இல்லை அறிவு கொண்டு அறிகிறோம் ஒன்றும் தெரியவில்லைன்னு சுகமாக இருந்தேன் என்று சொல்கிறோம் இருந்து தான் சுகத்தன்மைச்சோம் சத்துத்தன்மை இருக்குது சச்சியானந்தத்தை மறைக்கிறதே இல்லை ஆனால் ஒன்றும் என்ன ஒன்று எதனால் அந்த நான் யார் அது அது இந்த விளக்கம் இல்லாத தலைமை தவிர அந்த அஞ்ஞானமானது தயானதை கெடுத்தது கிடையாது கெடுக்க முடியாது அப்படி கெடுக்குமே ஆனால் அப்புறம் சொலித்த அவச இல்லாது வேறு இருட்டு அவஸ்தை தான் தான் படுத்துங்கிறோம் வீட்டில் படுத்தமே இருட்ட அவசாக போயிடாது இது மூன்றாவது சொல்ல முடியாது அதில் சுகமாய்த்துங்கிறேனுங்கிற அனுபவம் இருக்குது அப்போ சத்யசீத்த ஆனந்தத்தை அஞ்ஞானம் மறைக்கிறது அப்படியேதான் இருக்காது ஆகவே இது அப்படி இருக்கிறதுனால சுகம் தோற்றுது சுகம் தோற்றுதுன்னு சொன்னால் அப்போ சுகம் எங்கே இருக்கு தன்னுடைய ஆத்மஸ்வரூப சுகமாக இருந்தாலன்றி அந்த சுகம் அனுபவம் உண்டாகாது அனுபவம் இருந்ததுனால தான் சம்ஸ்காரத்து இருந்ததுனால சம்ஸ்கார ஜன்னி ஞானம் சிறு ஞானம் உண்டாகிறது சிறுதி ஞானம் உண்டாதனால தான் ஜாகத்தை வந்து மனதோடு சம்மந்தப்பட்டு நான் சுகமாக தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்ல முடியுதுன்னு சொல்ல முடியாது அப்போ தென்னை தவிர வேறு இல்லை அந்த சுகமானது விஷய சுகம் மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து போகிறதாக இல்லை அது எப்போதும் ஒரே சுகமாக அந்த மாதிரி சுகம் இந்த விஷய சுகங்கள்ல எதுவுமே கிடையாது இப்போ விஷயத்தில் சுகமும் அந்த ஆத்ம சுகம் சொல்கிறீங்களா அது விஷய லாபம் வரும்போது ஒடுங்குது அப்புறம் போயிருது இது அப்படி இல்லை விஷயங்கள் எதுவுமே இல்லாத சமயத்தில் போகிறத ஓடுங்க இங்கேயும் விஷயம் இல்லாத தான் இல்லாத தன்மை விஷயங்கள் இல்லாத தன்மையில் ஒடுங்குது ஒடுங்குனாக்க சிறிது நேரத்தில் போகிறதுனால அது நீண்ட காலம் மணிக்கணக்கில் கூட அந்த அசூலத்தை அவசியம் இருக்க முடியும் ஒரு சில கூட இருக்க முடியும் அப்போது இந்த பதார்த்தத்தை நான் விட்டதுனால இந்த ப இந்த சுகாதாரம் உண்டுதுன்னு அந்த பாவனை இல்லை பதார்த்தங்களை விட்ட பிறகு வரக்கூடியது தான் ஆகவே இத்தகைய ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணால் தான் நான் பிரமோசுவன் நீங்கள் நிறைந்தவன் நான் மட்டும் தான் இருக்கிறேன் என்ற விஷயமெல்லாம் உண்டாகும் இல்லை உண்டாகாது அப்படிப்பட்ட ஒரு பாவனையெல்லாம் விசாரம் பண்ணி தான் விசாரம் இல்லைன்னா ஒன்றும் முடியாது அயசாலத்தை பார்க்கணும் ஆரோபிதம் அனந்தம் அதை சொல்ல முடியாது நீரில் சமுதிர நீரில் அலை திரை கும்மிடி பாசி களங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் சமுதிரம் சொல்லக்கூடிய நீர் ஒன்று அது நட்டு கிடையாது ஒரே ஒரே நீர் மட்டும் எங்கே பார்த்தாலும் நீர் தான் அதில் சம்பந்தத்தினாலே பலவிதமான மாறுதல்கள் தோற்றினாலும் கூட வாஸ்தவமாக எந்த மாறுதலும் இல்லை நீர் இருக்கு அதுபோல் பிரம்மத்தின் தன்மையானது மயில் சம்பந்தத்தினால வேறுபோல் தோற்றுத்தேவழியாக அனந்தம் கோழி ஜென்மங்கள் இருக்கிறதா தோற்றுத்தேவழியோ வாசமாக கிடையாது இப்படி தன்னை மட்டுமே அங்கீகாரம் செய்து கொண்டு மற்றும் எதுவுமே இல்லை என்று கெடுத்து பார்ப்பது எதுவோ அதை வாதிஷ்டேன்னு பேர் அப்படிப்பட்ட விசாரணம் மிக உயர்வு இது ஆரம்ப நல்ல இப்படி ஒரு விசாரம் பண்ணணும்ன்றார் அடுத்தது மித்தியாதிட்டு சொல்ல போகிறார் இருமை சேர்கனவு போலும் இந்திரா ஜாலம் போலும் பிரமமாம் என்னிடத்தில் பிரிது போர்காணப்பட்ட சர்வமும் மித்த யாகம் சத்தியம் நானே என்று விரிவுரும் பார்வை தானே மித்தியா பாட்டு இப்போ சிஷியனுடைய கேள்வி நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க அதை ஒத்துக்கிறேன் அப்போ இந்த தோட்டுதே உலகம் அது என்ன பண்ணுறது அதிஷ்டானம் என்ன சொல்கிறீங்க சரி அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருஷ்டாந்த சொல்கிறார் இருமை செயர் கனவு போலும் கனவுலே காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி இதெல்லாம் இருக்குது அதை இருமை துவைதவன் பேர் இருமை செயர் கனவு போலும் இந்திர ஜாலம் போலும் ஜாக்கிரவாசையில் வித்தகாரன் வித்தை காட்டுவான் குச்சி நடுவோம் மாமரமன் சொல்லுவோம் கல் காட்டுவோம் கல்கண்டுங்குவோம் இது என்ன என்னையோ ஜாலம் அது வெறும் தோற்றம்தான் வாசமாக கிடையாது அப்படி போல் பிரம்மாம் என்னிடத்தில் பிரிதுபோல் காணப்பட்ட நான் பிரம்மஸ்வரபன் தான் நிச்சயம் பண்ணியா வாதிட்டினாலே அப்படி தோற்றுதுன்னு சொன்னாக்க அது வேறுபோல் தெரியுது அப்படி தெரிஞ்சாலும் கூட அது என்ன நினைக்கணும் சரவமும் மித்தையாகும் மித்தையாக நினைக்கணும் சொப்பனத்தை எப்படி ஜாகிரதை வந்த பிறகு மித்தியை நிச்சயிக்கிறோமோ அப்படி போல் ஜாக்கிராவசையிலேயே காணப்படுகிற பொருள் பதார்த்தங்கள் எல்லாம் மித்திய நிச்சயிக்கணும் அப்படி நிச்சயிக்கிறது இங்கே மித்யாதிஷ்டன் பேர் பிறகு எது நான் யார் நான் சத்தியம் தான் சத்தியம் நானே என்று விரிவரும் பார்வைதானே விசாரமான பார்வையாக இருக்கணும் விசாரமான பார்வைன்னா திருசிய பதார்த்தங்கள் எங்கெங்கே எந்த லோகத்தில் தோற்றினாலும் அது மிச்சை நம்ம ஊரில் மட்டும் பான காணப்படும் பொருளெல்லாம் மிச்சைய அர்த்தமல்ல எல்லா ஊர்களும் அப்படித்தான் சொப்பனத்தில் சொர்க்கத்துக்கு போகிறதாக சொப்பனம் வருது அப்போது சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போய் மீண்டும் பூலோகத்துக்கு வர்றதாகவும் இருக்குது சொர்க்கமெல்லாம் சத்தியம்தான் நம்ம பூலோகம் மட்டும் மிச்சம் ஒண்ணாமே முடியுமா எல்லாமே மித்தியை தான் சப்பனத்துக்கு வெளியே வந்தபோது எத்தாக்கலாம் மித்தம் தான் ஆக மித்தியாத்த திஷ்ட் வெறும் தோற்றமாத்தான் திஷ்ட் வேணும் காலச்சுளம் போல் பழுதியில் பாம் போல் சோபாதிகத்திரி அபிராந்தின்னு வச்சுக்கணும் தோற்றம் தான் அந்த தோட்டங்கள் எல்லாம் பொய்பொருள் தான் இன்னும் பொய்ப்பொருள்னு சொல்கிறீங்களே வாரமணி தேவை செய்யுது அப்படின்னா விவகாரம் உண்டு ஆனால் இருப்புத்தன்மை கிடையாது அதான் மித்தியம்னு சொல்கிறது சினிமா துறை காட்சிகள் எல்லா வேலும் இருக்குது அது தங்குதா தங்குறதுக்கு யோகதும் இல்லாத அதேமாதிரி சொப்பன பதார்த்தங்கள் எல்லாம் இருக்குது அது ஏதாவது நிலையாக இருக்கா ஒரு பதார்த்தமும் நிலையில்லை ஒரு அனுப்புறமான நிலை இல்லை அப்படி வெறுந்தோட்டந்தான் இப்படிப்பட்ட ஒரு விசாரம் ஆகவே இருந்து சூச்சுவதிஷ்டிதா விளங்கும் வழியாக தோள தட்டி விளங்காது தோள தட்டி எல்லாம் இப்படி சொல்கிறதெல்லாம் எப்படி ஒத்துக்கிறது எல்லாம் மித்த மித்த என்ன என்ன என்ன அர்த்தம் பொருள் தோற்றம் ஒன்று இருப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தான் மித்திய இருப்புத்தன்மை அதாவது பொருள் தோற்றுவதே இல்லைன்னு சொன்னால் அது துச்சத்துவ வசத்து பொய்யின்னு அர்த்தம் இது மித்தியார வசத்து ஏன் அப்படி சொல்லுறதுங்கன்னா ஒரு கிணத்து இருக்கிறது அடுத்த கணத்துக்கு இருக்கிறது இல்லை பரிணாமயத்துடையது தீபஜ்வால போல் ஆற்று வெள்ளம் போல் மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாறுதல் துரித இருக்கலாம் மிருது பரிமாணம் இருக்கலாம் மத்திய பரிமாணமாக இருக்க பரிணாமம் இருக்கிற வழியாக எழுந்து கொண்டே இருக்கின்றன அதில் எந்த விதமான ஆட்சியாவும் கிடையாது இருக்கிற பொருள் அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் எது மாறுதோ அது மித்தியதான் மாறாது எதுவோ அது சத்தியம் ஆத்மா மாறாதது எதனால் மாறாது ஜாக்கிராவச உள்ள அதே ஆத்மா தான் சொப்னாசம் இருக்குது உள்ள அதே ஆத்மா தான் ஜாக்கிரத்தில் இருக்குது ரெண்டுமே சொலித்திலையும் இருக்குது மூணுமே துரியத்திலும் இருக்குது நாலுமே துரியாதத்திலும் இருக்குது நாலு அது இல்லை ஆனால் துரியாதத்தில் நாலுலையும் இருக்குது ஆத்மா மாறுதல் இல்லாது பரிணாமம் அடையாது குறே மாதிரி இருக்குது சத்தியம் இது மாறிக்கொண்டிருக்கிறதால மித்தையும் எதாவது மாறிக்கொண்டிருக்கோ அதை தோற்றம் மாத்திரதான் சொல்ல முடியும் அதை சத்தியம் பண்ணி ஜலம் அது ஜலம் ஒரு தோற்றம் அப்படி போல் இந்த பொருள்கள் எல்லாம் இருந்து அழிஞ்சுக்கிடுவாங்க அழிஞ்சு போகின்றன அதனால மித்தை தான் என்றை இப்படிக்கலாம் சேலம் பண்ண பண்ண அதை மனசானது அப்போ தான் சம்மதிக்கும் எடுத்த அதுதான் நுண்மை புந்தியாக உறுதிமடைந்தால் மிகவும் நுண்மை புந்தியாக உறுதிமையாரு அது சூட்சமான புத்தி சக்திக்கு வேணும் மித்தியார்த்த நீச்சம் அதுக்கு முதல்ல துவசை பார்க்கணும் குற்றங்களை பார்க்கணும் குற்றம் உடையது குட்டம் இல்லாமல் சொல்ல குற்றம் இருக்கிறத குற்றமாக பார்க்கணும் அதான் சொன்னார்ல தோழி ரத்தமெலும் விரைச்சி சுக்கிலமேதை ஒன்றாய் உலிகரித்த உடம்பாகும் தொட்ட வையும் தன்வடிவாய் கோழி அடக்கிக் கொழுமிதனை கூறு ஓரா நோக்காது போலி உணர்வோர் மகிழ்வைதும் புனிதம் என்றும் பரமபதம் அப்படின்னா சரி அப்படி இருக்குது ஏழு தாது கிளவு கூலி இருக்கு தொட்டை வயது தன்வடிவாய் தொட்டா போச்சு ஒரு பதார்த்தத்தை தொழுங்க கெட்டு போயிடும் ஊருகே அதெல்லாம் கரண்டு போட்டு எடுக்கணும் ஊருகை கையில் எடுத்தமுன்னா நாளைக்கு பாய்ச்சி போயிடும் ஊச்சி போயிடும் இந்த சரீரத்துக்கு அவ்வளோதான் மகிமை கரண்ட்டுக்குள்ள மகிழம கூட கிடையாது கோழி அடக்கி கொழுவுதுன்னு கூறு ஊரா நோக்காது எப்படி கூறு ஊரா தோளத்தம் எலும்புரச்சி சுக்கில மேதை மச்சை ஒன்றாய் ஏழு ஜாதுக்களாகவே பார்க்கல சரீரத்தை பார்த்தோம் நாம் என்ன பரோ ஒட்டுமொத்தமாக மனித உருவோம் ஒன்று பார்க்கணும் அதுதான் இங்க போலி உணர்வோர் மயில் அது போலி ஊறு ஊறாக நோக்காது பிரித்து பிரிச்சியாக பார்க்குறது தோசைட்டுன்னு போயிருக்கு உள்ளதான் பிரித்து பார்க்கலாம் அப்படி சைரத்தை பார்க்குறது இல்லை நம்ம ஒட்டி ஒரு தான் பார்க்குறோம் அது சைரம் நல்ல சைரமாக இருக்குது நல்ல ஆனந்தமாக இருக்குது அழகாக இருக்குது குண்டாக இருக்குது ஒல்லியாக இருக்குது கௌரிச்சியாக இருக்குது இப்படி தான் நம்ம இது ஏழு தாதுக்களோடு கூடிய ஒரு கூட்டு பொருள் தானே இது அசுத்தமான பொருள் தானே இதோட சம்மந்தப்பட்ட பொருள்லாம் கெட்டு சுத்தமான போல் உள்ளே போகிறோன்னா வெளியே போகும்போது அர்த்தமாக தானே போகுது துருவாடை தான் போகுது அப்படிங்கிற சிந்தனை இல்லை அதாவது துவாசிட்டார் அப்படி இப்போ அன்னம்ன்னா நாளடைவில் உள்ள உள்ள படிக்க விளங்கும் அதன் பிறகுதான் மித்யாதிஷ்டி வரும் இதுன்னு வராது பறவையா வாழி போலும் பார்த்திடும் கனவு போலும் ஒரு சிதா காசமான உருவமாம் என் இடத்தில் பிரிவு போர்காண்பவெல்லாம் நானே என்று பிரிவிழா பார்வை தானே பிரவிழாபதிஷ்டியாகும் நாற்பத்தி ரெண்டாவது பாட்டில் மூன்றாவது திருஷ்டி பிரிவிழா பார்வை உள்ள பிரவிழா அதிருஷ்டின் கிறார் அதில் ஒரு இலையில் ஒரு கேள்வி சித்தியம் கேட்குறான் நீ சொல்ல சிறதா மித்யாதிருஷ்டி சரி அப்போ பிரிவிழா அதிருஷ்டினா என்ன என்பதை கேட்கும்போது சொல்கிறார் பறவையாக ஆழ்வு போலும் விசாரமாக இருக்க சமுத்திரம் சமுதிரம் விசாரமாக தெரியும் பார்த்திடும் கனவு போலும் அன்றாடம் பார்க்குறோமே சொப்பனம் ஆனால் சொப்பனம் நாலு தூரம் அப்படி போலவும் ஒரு சிதாகாசமான உருவமாம் என்னிடத்தில் சமானமில்லாத அறிவொடி மாறிக்கின்ற உருவமாகின்ற என்னிடத்தில் பிரிவுபோல் காண்பவெல்லாம் வேறுபோல காண்கின்றவை அனைத்தும் பிரம்மாம் பிரம்மன்தான் அந்த பிரம்மன் நானே என்று பிரிவிலாக பார்வைதானே பிரிவிலாவது இஷ்டாகும் இந்த மித்தியன்னு பார்த்தோமே மித்தியானது தனக்கு அனிம இல்லைன்னு பார்க்கணுமா மித்தியன்னு தள்ள முடியாது மித்தியன்னு பார்த்தாச்சு அப்போ என்ன பண்ணுறது அது எங்கேயாவது ஒதுக்க முடியுமா கூப்பை மாதிரி இல்லை தள்ள முடியுமான்னா தள்ளவும் முடியாது கொல்ல முடியுமா கொல்லவும் முடியாது இது எப்படி பண்ணதோ தெள்ள முடியல கொல்ல முடியலன்னு எப்படியாது அப்படின்னு சொன்னால் அது மித்தையன்னு சொல்லும்போது உறுதியாக மித்தியாத நிச்சயம் வந்தாக்கா அது எந்த கருதும் நமக்கு இல்லை ரெண்டாவது அதிஷ்டானத்துக்கு அந்நியமாக பிரிவாக ஆரோக்கியத்தை இருக்க முடியாது அதிஷ்டானம் ஆதாரமாக இருந்தால்தான் ஆரோக்கியம் தோற்றவில்லை தோற்றம் பழுதையில் பாவை தோடுதுன்னா பழுதை இல்லைன்னா பாவை தோற்றம் ஆனாலும் பழுதைக்கு அன்னியமாக பாம்பு கிடையாது பழுதிய தான் பாம்பாக தோற்று எப்படி மந்தாந்தகாரம் தான் காரணம் அது எப்படியோ மந்தவந்தகாரம் இருக்கு தோற்று அப்படி தோற்றுவதனால அந்த பாம்பானது பழுதைக்கு அந்நியம் இல்லைன்னு பார்க்கணும் அப்போ பாம்பு பழுதிக்கு அன்னியும் இல்லைன்னா பார்ப்போம் ரெண்டு ஒன்றா ரெண்டு ஒன்றும் இல்லை இப்போ எப்படி இருக்குது அதுக்கு ஒரு அது கற்பி சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம் மாசு சம்பந்தம் கிடையாது இது வேறு பொருள் இது மித்தியா பொருள் தான் அது வாசல் பொருள் தான் ரெண்டுக்கு எப்படி சம்மந்தம் கருப்பி சம்பந்தம் இப்போ கருப்பீர் சம்பந்தத்தினால் என்ன ஆகுனா எந்த விதமான கெடுதலும் வர்றதில்லை பொய்ப்பொருளால் ஒரு மெய்ப்பொருளுக்கு எந்த கெடுதலும் எப்போதுமே கிடையாது சினிமா திரை காட்சி வச்சுக்கோங்க அதில் மழை பெய்யுது தீ எரியுது குண்டு ஓடுறோம் கத்தியில் கிழிக்கிறான் எல்லாம் செய்கிறான் திரைக்கு எந்த விதமான கிடையாது ஆனால் தெரிய ஆதாரமாக கொண்டுதான் காட்சிகள் நடக்கின்றன இது ஒரு திட்டாந்தம் லோகி திட்டாந்தம் எப்போது உள்ள திட்டம் சொப்பனந்தான் சொப்பனத்தில் தான் செத்து போய் பறக்கிறதாக செத்து போனதாக சொ காணப்படுகிறது ஆனால் ஜாக்கிரத்துக்கு வந்து போகிற செத்து போகலையே நல்லதாக இருக்கா செத்து போய் போய்ச்சாச்சு எரிச்சு போட்டாங்க கண்ணு எது இல்லையே எரிச்சத அப்புறம் எப்படி இப்போ வந்து சொப்பனத்தில் படித்தான் வரும் என்ன பண்ணுறது சொப்பன்கிறது சொப்பன காலத்தில் வந்த பதார்த்தங்கள் அது எரிச்சாலும் சரி எரிக்கல் என்னாலும் சரி அது வாஸ்தம் இல்லாதனால எந்த பாதிப்பும் இல்லை தீ மூட்டினாங்க சுருக்கண்ணதப்போ எழுந்திரிச்சுக்கிட்டேங்கிறான் சரி எழுந்திரிச்சிக்கோ அப்போ எந்த பக்கம் சுருக்கண்ணது முதுகு பக்கம் முதுகு பக்கத்து தடைப்பார் காயம் இருந்தால் மருத்து போடலாமே காயமே காணாங்க ஏன் காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் சம்பந்தம் கிடையவே கிடையாது வெறும் தோற்றம் தான் அப்படி அதோடு மட்டுமில்லை பொய்ப்பொருளானது மெய்ப்பொருளுக்கு அண்டிமாக விளங்கவும் முடியாது அது செயல்படவும் முடியாது அப்படி செயல்பட முடியலன்னாலும் அபேதமாக இருந்தாலும் அந்த பொய்ப்பொருளுக்கு லட்சணங்கள் எதுவும் சம்மந்தப்படுறதும் இல்லை பழுதை பாம்பு பாம்புக்கு அண்டிமா பழுதை இல்லை அப்போ பாம்பு கற்பி சம்மந்தம் இருக்குது பாம்பம் பழைய ஒன்று தானா ஆனால் ஒன்று போல் தான் இருக்குது ஒன்று போல் இருக்கிறதுனாலயே விஷை இருக்கா பழுதல் விசை இருக்குமா ஒருபோது ஏறாது காணல் ஜலம் காணலில் ஜலம் இருக்குது தோற்று காணல தான் ஜலமாக அது காணலுக்கு கண்டிப்பாக ஜலம் பார்க்க பிரிக்க முடியாது காணல்தான் ஜலமாக தோற்றுறது அபேதமாக தான் இருக்குது கற்பிதபேதம் அப்போ பிரிக்கலாம் அங்கே அந்த ஜலத்தினாலே காண ஏதாவது குளிர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லை அந்த இடத்துல ஈரம் இருக்கா துளி இருக்கா ஒன்றுமே கிடையாது அது ஒற்றம் மாறதே இல்லை அடுத்த உண்டு அப்படி போல் இங்கே பிரம்மாண்டி நிலத்தில் புரிதுபோல் காணப்பட்ட இந்த மித்தையான பதார்த்தங்கள் அனைத்தும் என் வடிவம்தான் என் வடிவம் என்ன வாச வடிவம் இல்லை வடிவம் கற்பி சம்பந்தம் உண்டு அதனால் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இப்படி ஒரு விசாரம் பண்ணி அபேதப்படுத்துறது இதை அபேதம் அபேதம் என்ன வாஸ்தபேதில் கற்பித அபேதம் அப்படி கற்பித அபேதம் அந்த வாஸ்த பொருளுக்கு எந்த விதமான கூட அனுப்பிரமானம் கூட பாதிப்பு கிடையாது கெடுதல் கிடையாது என்று நிச்சயம் சேர்க்க இதை பிரிவெல்லாம் இல்லாத பிரலாபதி பேர் உத வாததிருஷ்டி நான் தான் இருக்கிறேன் ஒன்று அதே போல மற்ற இருக்க மித்தை மித்தியாதிருஷ்டி அது மித்தியா பொருள் எங்கேயோ போகல இங்கே தான் இருக்குது என்னிடத்துல தான் இருக்குது இருந்தாலும் அது தான் சம்பந்தம் இருக்குது கருவி சம்பந்தம் இருக்குது அதன் தனிமை என்கிட்ட இல்லை இரண்டு தனிமை இல்லை அப்புறம் இப்படி பார்த்த என்னையா அர்த்தம் நான் இந்த மாதிரி தான் இருக்கு ரெண்டு அது அஜயுதான் ரெண்டு அல்லதான் அர்த்தம் ரெண்டும் கிடையாது ஒரே வசுதான் ஒரே வசதி இருக்கிறதுனால என்ன லாபம் நான் சே ஆனந்த மலிமா இருக்கிறேன் எந்த பாதிப்பு கிடையாது பந்தம் இல்லை மோட்சம் இல்லை என்ன நிச்சயம் இதுதான் பந்தம் ஏது பரிச்சின்ன பந்தம் மோட்சம்